பொருதோறும் பொன்றாதே ஆனாலும் ஆத்மா பொன்றுவதில்லை நாசமடைவதில்லை நான் நின்றது குற்றம் நான் எல்லையாக இருப்பது அறிந்தவன் இப்படி எவன் விசாரித்து எழுந்து கொண்டானோ என்னை நேராக அறிகின்றான் அவன் என்னை நேராக அறிகிறான் நேராக என்ன அர்த்தம் அடிச்சாணத்தை தெரிந்து அர்த்தம் அதான் நேராக இருக்கிறது சமான் நேரம் சமானமாக அர்த்தம் சமானமாக அறிகிறது அரிஷானத்து தான் அதனால் என்னை நேராக அறிகின்றான் அன்றியும் அல்லாமலும் இங்கு இந்த உலகத்தின் கண்ணே அவன் தன்னை தன்னாலே அறிந்து அவன் என்ன செய்கிறான் தன்னை அதிஷானமாகிய தன்னை தன்னாலே ஜீவனாகிய தன்னாலே விசாரித்து அறிந்து அழியாது நாசமில்லாது என்றும் உள்ள அண்ணா சத்தாயம் நித்தியமாயும் உள்ள பரமபதம் இன்பம் அடைகின்றான் ஆனந்தத்தை பெறுகின்றான் இது சாதாரண இன்பம் இல்லை பரமபதம் மேலான இன்பம் ஆகவே பரமபதம் என்ன மேலான பதம்னு அர்த்தம் அது வைகுண்டத்தின் பரமதம் சொல்லுவாங்க அது மேலான பதம்தான் ஆனாலும் அது முடிந்த பதம் கைலாச பதம் அது மேலான பதம் தான் அது முடிந்ததில்லை பிறகு எது முடிஞ்சது தன்னை தன்னாலே அறிவது தான் முடிஞ்சது ஐஷானத்தை அறிந்து நிலை பெறு மாறு முயற்சி செய்வோமையானால் அது அறிந்த நிலை தரும் அப்படிப்பட்ட நிலையை அவன் அடைவான் இதுதான் இந்த அழியக்கூடிய பொருள்கள்லே அழியாத நானே என்று எவன் விசாரம் பண்ணுறான் அவன் அடையக்கூடிய லாபம் இதுதான் பரம் பற்றி அடைவான் சொல்லப்படும் தத்துவங்கள் தன்னுடைய நுண்மையுமின் அங்கமென மொழிகின்ற ஆரணையும் அகிலத்தின் பங்கமரு பகுதியும் அப்பகுதி யோகமும் என்று இங்கு எனது நிலை அறிந்தான் என்னை அடைந்துடுகின்றான் எவ்வளவு பாட்டு சங்கையர தத்துவங்கள் தன்னுடைய நுண்மையும் சந்தேகம் இல்லாமல் தத்துவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு சாசப்போ ஒவ்வொரு தத்துவம் என்னைக்கு சொல்கிறாங்க இந்த சாச இருபத்தி நாலு சொல்லப்படுது இருபத்தி ஏழுன்னு சொல்லுவார்கள் முப்பத்தாறுன்னு சொல்கிறது உண்டு முப்பத்தொன்றுன்னு சொல்கிறது உண்டு பதினேழுன்னு சொல்கிறது உண்டு இப்படி பல விதமாக சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறதுன்னு சொன்னால் ஜீவனுக்கு ஏதாவது மகூச்சுவுக்கு போதமாக போட்டு தான் ஒரு சாஸ்திர கர்த்தாக்கள் ஒரு விதமாக சொல்கிறாங்க இந்த சாஸ்திரம் சொல்லப்படும் பின்னால் ரெண்டு பாட்டில் வரப்போகுது இதே சந்தேகம் இருக்கப்படாங்க தங்கையற தத்துவங்கள் தன்னுடைய நுண்மையும் அந்த சூட்சுமத்தன்மையும் என் அங்கமென ஒழிகின்ற ஆறிணையும் என்னுடைய உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய ஆறு அது அடுத்த பாட்டில் வரப்போகுது அகிலத்தின் பங்கம் ஒரு இந்த உலகத்தின் கெடுதலில்லாத பகுதி மூலப்பகுதி பிரகரிதி அதையும் அப்பகுதி அந்த மூலப்பகுதியின் விநியோகம் அதன் காரியமாகிய பிரபஞ்சம் சூட்சம கன்மாத்திரைகள் அப்புறம் அதிலிருந்து சூட்ச சரீரங்கள் அந்த த மோகோணத்திலிருந்து சூட்சம பூதங்கள் சூட்ச சோழ பூதங்கள் பஞ்சீகரணமான பருகு அதன் மூலம் சோழ சரீரங்கள் பிடிக்கிறமாக சொல்லப்பட்டது ஆக விநியோகம் காரியமும் என்று இந்த பிரகாரம் இங்கு இந்த உலகத்தின் கண்ணியம் எனது நிலை அறிந்தான் இதுதான் என்னுடைய நிலை காரணபுரமாயி என்னுடைய நிலை இதுதான் அவனுக்கு என்ன லாபம் என்னை அடைஞ்சிடுகின்றான் என்னென்னா என்னை அரிசாரணை சேதத்தை அடைவான் காரணபெருமத்தை விசாரணை பண்ணமுன்னா காரியம் சுத்தபெருமத்தை அடையலாம் ஆகவே இந்த காரிய பிரமத்தை விடாமல் காலபிரமத்தை அறியணும் காரணபிரமத்தை விடாமல் சுத்தப்பிரமத்தை அறியணும் அது எப்படி காரிய பிரமத்தின் மூலமாகத்தான் காலப்பிரத்தை அறியறதுனா விடாலட்சணை அது மாடு செவலை நின்றது வெள்ளை போயினுங்கிறாங்க வெள்ளை நிறம் போக வராது அது சம்மந்தப்பட்ட குதிரையோ அல்லது மாடுதான் போகிறது இருக்கிறதுன்னு அர்த்தம் சொன்னதை விடாமல் அது சம்மந்தப்பட்ட பொருளையும் சேர்த்திக்கணும் இது நவீன காலத்தில் சொல்லலாம் தெருவில் கத்திரிக்காய் கத்திரிக்காய்னு செத்தம் போட்டு அர்த்தம் இப்போ கூப்பிட்றது கத்திரிக்காய்காரன்னு கூப்பிடுவான் கத்திரிக்காய் எந்த கூப்பிடுவான் அப்போ கத்திரிக்காய் வரும் அந்த ஆளும் வருவான் விடாலட்சுன்னு அப்படி போல் காரணப்புறமா உபாசனை முதல்ல சித்திக்காது காரிப்பு பாதை செய்யணும் எந்த மூர்த்தி இஷ்ட செய்யலாம் அதோட விடாலட்சணையினாலே தானபிரமத்தையும் சேர்த்துக்கணும் இது மாடு வெள்ள மாடு சவலை கருவலை அப்படிங்கிறான் கருப்பு மாடு கருவல் கருப்புன்னு நிறத்தை அவங்க எங்கே தொடர்றானோ அந்த இடமும் இன்னும் அது தொடர் இடம் அந்த மாடு பூரா தொடர்றாங்க அர்த்தம் அப்படி போல் ஒரு மூர்த்தத்தை வழிபாடு செய்கிறானந்த மூர்த்தம் மட்டுமல்ல மூர்த்தம் சம்பந்தப்பட்ட விடா இரண்டிகற்பம் அவியாகிருதமாகிய மூணு சைடுகளும் சம்மந்தப்பட்டிருக்கும் இது விடாலட்சன் பேர் விழாலட்சனால காரணபிரமத்தை நிச்சயம் செய்த பிறகு விட்டுவிட்னால பாகத்தி ஆலட்சியினால பார்க்கணும் வியாபவனை வந்த பிறகு அதுக்கு அயஷ்டானமாகிய இந்த பாகத்தி ஆலட்சியம்னா சத்துமசி மகாயத்தினால் ஒரு பாகத்தை கொண்டு ஒரு பாகத்தை விட்டுணும் இந்த காரணபுரமம் இந்த ஜீவன் இதே சரீரம் தோடு செய்கிறோம் தூட்டு செய்கிறோம் காரணம் செய்கிறோம் அதே போய் ஒரு ஆட்டி நிலைக்கு பாாகர்தான் இதெல்லாம் தள்ளத்தக்கதுன்னு விட்டுட்டோம்னா இங்கே கூட சொன்னு அங்கே பிரமம் இருக்குது அப்போ முக்கிய சமாளிக்காரண ரெண்டு பேர் ஏகனா என்று அந்த இந்த தேவதத்தப்படி பார்க்கணும் ஒரே தேவதத்தந்தான் ராஜனாக இருந்தால் அவனே தான் சாமியாராக இருக்கான் ஆக உடம்பு தான் ரெண்டு வேடங்கள் தான் வேறு ரெண்டு வேடத்தை நீக்கி பார்த்தா ஒரு உடம்பு தேடுற மாதிரி இங்கேயும் கோடசன் அதாவது ஜீவனையும் ஈஸ்வரனையும் காரணபுரமாக ஈஸ்வரனையும் அதில் இருக்கின்ற ஜீவனையும் நீக்கி பார்த்த ஒன்று ஆயிட்டான் ஒன்றியத்தான் ஒன்றிலேயே ரெண்டு பிரிவுகள் என் நிச்சயம் உண்டாகும் இதை விடா விட்டுவிழாச்சின்னு பேர் அதனால் இப்படி விசாரம் செய்யக்கூடியவன் தான் பிரம்மபாவனையை அடைய முடியும் இல்லையா மற்றவரை அடைய முடியாது அதற்காகத்தான் சொல்கிறார் இ எனது நிலை அறிந்தான் இதை நிலையறியது ஆக பயன் என்ன என்னை அடைஞ்சிடுகின்றான் ஐட்டானிசேனமாகிய பிரம்மசுரமாவி ஆகின்றான் அடையிறது ஒன்றும் இல்லை அடைந்த வசுவேதான் பிராப்தியத்தின் பிராப்தியம் விசாரம்தான் காரணம் புதுசில்லை இது கிராமப்பிராப்தி மாதிரி ஒரு ஊருக்கு போய் சேர்ந்த மாதிரி இல்லை பதமூர்த்தி மாதிரி அல்ல மறந்ததையும் நினைப்படுத்திக்கிறது தான் மறந்துட்டான் பத்தாம் பவன் நான் ஞாபகப்படுத்திக்கிட்டான் கண்டசாமி நியாயம் நகை கானாக போகாமல் காணாக போச்சுடணும் கிடைச்ச பிறகு சந்தோஷப்படுறான் காணால் போகவும் கிடைக்கும் இல்லை அந்த பாவனை தான் காரணம் அதுபோல் நமக்கு பந்தமே இல்லை இல்லாத பந்தே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு துக்கப்படுறோம் விசாரணை பண்ணி பார்த்தா எவ்வளோ அறியாமையினாலே இப்போ துக்கப்பட்டமேனு பச்சாத்தா போயிருக்கணும் பின் வருத்தம் அதனால் விசாரந்தான் காரணம் விசாரம் இல்லைன்னு ஒன்றும் முடியாது ஆத்மா ஞானத்துக்கு விசாரந்தான் முக்கியம் சொல்லப்படுவார் இந்த ஞானம்தான் ஒருவது அப்படியே இடைவிடா விசாரத்தால் வந்தடைஞ்சிவிடும் விசாரந்தான் ஏதெனின் மனாதியாம் சரீரத்தில் இந்த நான் அவன் சடமேது இரண்டு ஒன்றாக கூடும் பந்தமேது வீடேதன உசாவுதல் பகர் அப்படின் இப்படி விசாரம் பண்ணணும் ஒவ்வொன்றையும் விசாரம் பண்ணி பண்ணி இடமான தான் தத்துவானம் இடப்படும் இல்லைன்னா தத்துவம் இடப்படாது தெரிஞ்சவரைக்கும் லாபம்தான் நஷ்டம் ஒன்றும் இல்லை அதில் முதலில் போகிறது ஒன்றும் கிடையாது அதனாலே தெரிஞ்சவரைக்கும் லாபம்னு வச்சுக்காண்டு சரி பாட்டு மட்டும் படிச்சிடலாம் ரெண்டு பாட்டு ஆகிடுச்சி பாட்டு படிச்சிடலாம் அப்படி தொடர்ந்து படி என் பதிவு ஒன்றுங்க இறைவனுக்கனாதியுதமும் முழுதையும் அனந்த சக்தியும் அறிவள்கள் அறிபவர் ஆறும் அங்கமாய் இது தெரியவில்லை எட்டாவது பாட்டு இந்த பிரபஞ்ச சர்வகாரணப் பிராணபுருஷ பிரதிபானத்திய எட்டாவது பாட்டு அடுத்தது நுண்ணிய தத்துவங்கள நுவல்வனதாம் நுகர்ஜீவன் வண்ணமில மனமுழு தன்மத்திரைகள் மற்றெதுக்கும் எண்ணுவதாம் இவை அடியாம் யாதினிக்கும் காரணமாய் பண்ணுவது பகுதி அதன் விநியோகம் பந்தமதாம் அழகுனால பந்தம் தான் ஏற்படும் ஒன்பதா பாட்டு இப்போ பத்தா போட்டு ஆரணம் அந்த உண்மையில் கரப்பதாகும் என்றரைந்திடப்பட்ட ஓரணாவின்றி உள்ளவெப்பொருக்கும் யோனியா யாதொன்றி உலகின் காரணம் இந்த பகுதியில் அதனை கடந்து மேலாகும் ஒன்றான பூரணமான மகேசன் என்று உரைக்கும் பொய்மிதீர் பரவனாம்புடன் இது பத்தாம் பாட்டிலே இது அதிகா அதிகாரத்துக்கு தலைப்பு கொடுத்த அதை நிறுவனம் பண்றார் பரமணாம்பு உடன் அதாவது புராண புருஷ அண்ண புராணம் பழமையான புருஷன் யாரு பிரமன் தான் அதை தான் இங்கே சொல்லுவது அதான் சொல்றார் ஓர் அனவு உள்ள எப்போருக்கும் ஓர் அனவுன்னா சம்பந்தம் நடத்தணும் அணவு இன்றி சம்பந்தம் இல்லாது அப்புறம் மத்த இடத்துல இந்த பொருள்கள் சம்பந்தமே கிடையாது கற்பி சம்பந்தம் தான் உண்டு இது கூட சம்பந்தம் இல்லாத உள்ள இயப்பொருளுக்கும் எல்லா விதமான பிரபஞ்சத்துக்கும் யோனி வழி யாது ஒன்று எது இருக்கிறது என்று பார்த்தா இவ்வுலகின் காரணம் அந்த பகுதி பகுதியில் இவ்வளவுக்கு காரணமாக இருக்கிறது அந்த மலைப்பருப்பி அதனை கடந்து மேலாகும் ஒன்றான அதனை தாண்டி இதற்கு மேலாக ஒன்றை இருக்கு இது அதிஷ்டானமான அர்த்தம் அதிஷ்டான ஒன்றான பூர்ணமான மகேசன் என்ற உரைக்கும் அவரை மகா ஈசன் என்று சொல்லப்படும் என்று இங்கு சொல்லக்கூடிய அந்த பிரம்மசெல்வம் பொய்மேதி பரமா பரமநாமோடன் அவர் எப்படி இருக்கார் இந்த பொய் உலகமாகிய மாய மாயா காரியமாக இல்லாத மேலான புராண புருஷன் பரமநாம் போடன் அது வரம்பொருள் அப்படி இருக்குன்னு சொல்கிறார் அதன் பிறகு இது யார் சொல்கிறது ஆரணம் வந்த கரப்பதாகும் இப்படி சொல்லி வேதமானது அந்த உண்மை சொல்லி முடிஞ்சிருச்சு அந்த லட்சியத்தை அடையது வேதம் லட்சியம் என்ன பிரம்மத்தை சொல்லி அதோடு முடிச்சு அதுக்கு மேலே சொல்லதில் அதோடு அந்த வேதமான அற்றவர்த்தியினால சொல்லி முடிக்கிறது சொல்லப்படுது தமிழ் அல்ல நல்ல நின்றால் அன்பனை கேட்ட கேட்ட நேரம் அன்பனை கேட்டு அவள் வக்கி மௌனமானால் என்பது போல நீக்கி இதன் இதன் நினைச்சடித்த பின்பர பிரமம் தென்னை பேசாமல் காட்டும் வேதம் அவ்வளவுதான் அது பிரம்மத்தையே பேசாமல் மௌனமாக காட்ட அதோட முடிஞ்சு வச்சு வேலை அந்த வேதமானது அதத்தாவருத்தி இதெல்லாம் இதெல்லாம் க சொல்லிகிட்டே போய் சொல்ல விடுதில்லை அந்த இடந்தே அப்பிரம சொல்வோம் அப்புறம் காட்டும் வேதம் என்ன அகத்வாவிருத்தி லட்சணா விருத்தியில் அறிய அடையப்படுகிறது அத்தகைய ஆவணம் அந்த உண்மையில் கரப்பதாகவும் அது லட்சியத்தை அடையும் என்று அரைஞ்சிடப்பட்ட என்று இப்படி ஞானிகள் சொல்கிறார்கள் ஆகவே வேகத்தினுடைய வேலை என்னன்னா சாதாரண அஞ்ஞானத்தில் மூழ்கி இருக்கிறார்களே இவர்களை படிப்படியாக கொண்டு போய் திருத்தி மேலே கொண்டு போய் கடைசியில் இத்தாம் பிரம்மசரவன் காட்டிட்டு போயிடும் கல்யாணம் பண்ண புதுசு அந்த பெண்ணும் கல்யாணத்துக்கு போக்காந்திருக்க தோழிக்கு ஏற்றால் கல்யாணத்துக்கு வரவேல உன் புதுசான பார்க்கணும் இந்த கூட்டத்தில் இருக்க காட்டுனார் அவள் வெக்கப்பட்டு தலை குடிஞ்சிக்கிட்டு இருந்தா ஏன்னா கல்யாணம் பண்ண அன்னைக்கு தானே அதுக்கு மேலேன்னா வெக்கம் போயிடும் மதநாள் வைக்க இருக்கும் அப்போது சரி இல்லை பச்சை சட்டை பொருட்கள் அந்தாலா இல்லை இல்லை இல்லைன்னு நேரி அது இல்லை செவ் சட்டை இல்லை அந்த கிராப்பச்சிருக்கார் இல்லை அப்புறம் ஜிபா போடுக்கார் இல்லை இப்படி வரிசையாக சொல்லிட்டு கடைசியில் இவ்வளோதானா அப்படின்னா அப்படியே சாமி தலை குடிஞ்சோம் தலை குடிஞ்ச பிறகு ஓ இதுதான் புதுசுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஆ சரி நான் பார்த்துட்டேன் அப்படின்னா அப்படி போட்டேன் அப்புறம் சொல்ல யாத்தி மழை காட்டுறோம் மௌனமாக காட்டுறோம் மௌனமாக கடைசியில் அது என்ன மௌனம் வேணாம் நம்ம சுழித்தியவசம் தான் இல்லையா அங்கே என்ன பேசுகிறோமா அது இருக்கா இல்லையா எப்படி இல்லைன்னு தெரியாது அவங்க வேலை போ அவங்க வேலைக்கு போயிடறாங்க அவங்க இதுதான் அஞ்சான காலம் சுலுத்தியவசனுடைய மகிமை தெரியாத மூடல்களுக்கு ஆண்டவன் படிப்படியாக சொல்லி சொல்லி இது இல்லை இதெல்லாம் சொல்லி கர்மம் பக்தி ஞானத்தினால பந்தங்களை விட சொல்லி கடைசியில் கொண்டு போய் சேர்க்குறார் இது என்ன ஒரு ஜென்மம்மா பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு ஆண்டு தேர் தேர் போற மாதிரி ஒவ்வொரு ஜென்மத்தில் தேர் தேர் போகணும் ஒரு ஜென்மம் ரெண்டு எத்தனையோ ஜென்மங்கள் முதன் இதே உள்ள நுழையாது நுழையுமாவில் ஒரு ஜென்மங்கள் கூட புனிதனாக புதனாக எத்தனை ஜென்மங்களில் தயாராக அந்தமாதிரி நிலை வந்ததுக்கு வேற படிக்கிற ஒன்னா இன்னும் ஜென்மங்கள் ஏதோ அது தொடர்ந்து வந்திருக்கோம் இதெல்லாம் வர முடியுமா இந்த ஊரில் இத்தனை பேர் இருக்காங்க யாராவது விரும்புகிறாங்களா அன்றைக்குதான் யார் பத்து பாலு பேர் விரும்புகிறீங்க ஏ பூஜன்மங்கள் கூடி புனிதனாக போடணா பண்ணுறேன் இந்த பூஜன்ம இல்லை சரி ஆசிரமங்கள் இதுக்கு என்ன உள்ள ஆசிரமங்கள்ல யாராவது படிக்கிறாங்களா நல்லா வர சொல்ல பண்ணுறாங்க வேண்ட போகிறது கணக்கு பார்க்கறது லௌகிக காமி புண்ணியம் இஸ்யாம்பி இல்லை அவங்களாம் அதனால் இப்படி பொழுத ஒழிய வேறு கிடையாது மூச்சுக்கள்னு சொன்னாக்கா சிறுவனத்துல பிரியம் இருக்கணும் சிரணத்தை பிரியெல்லாம் யார் மகூர்ச்சின்னு பேர் இல்லை அவங்களுக்கு மகூச்சுக்கள் உங்கள்லாம் போக தெளிச்சு அதனால தான் ஆரணமந்த உண்மையில் கறப்பதாகும் அதில் ஒழுங்குது அதான் மௌனமாக காட்டுது என்று அரைந்திடப்பட்ட என்று இப்படி ஞானிகள் சொல்கிறார்கள் என்று இந்த பாட்டில் முடிக்கிறார் போகுமாசையும் விருத்தியும் பொருள் அனைத்தையும் தரு புராணனாய் ஏகனாகி இரையாகி வானமனவேங்கும் உள்ள பரமேசனாம் யோகியாயுள்ள ஒரு தனியன ஒரு கிமாறையும் உரை குமார் பரப்ப பாட்டில் மீண்டும் சொல்றார் மூகமா உலகம் முற்றினுக்கும் ஒரு மூலமான தெரியாமையும் இந்த உலகம் இருக்கே மயக்கம் புரிஞ்ச உலகம் மயக்கம் எல்லோரும் உண்டு ஏது ஸ்வரூபம் ஐந்து நிலைகளில் ஏது ஸ்வரூபம் காரிய நிலை அப்புறம் பலன் ஐந்தாவது நிலை இந்த ஐந்து நிலைகளில் மூழ்கியிருக்கிறது அஞ்ஞான கூட்டம் இந்த ஐந்து நிலைகளில் ஒரு பாதியாவது ஒரு முக்காவசிய திருந்திருந்தால் மூச்சு கொட்டமான சுரூபம் காணிமாரி கூட வரலாம் அவதி போட அவதி போனால் பணம் வந்துடும் அதனால எதை பார்த்தாலும் மயக்கம்தான் மூகமாம் மயக்கத்தை செய்யக்கூடிய உலகமானது முட்டினுக்கும் இது முழுமைக்கும் ஒரு மூலமானது எது தெரியாமம் அஞ்ஞானத்தின் காரியந்தான் இந்த செயல் தான் செய்யுது சரி அதை போகுமா செய்யும் விருத்தியும் போக்குறதுக்கு என்ன உபாயம் அண்டகார விருதி தான் அஞ்ஞானத்துக்கு நேர் எதிரி ஆண்டகார விருத்தியும் அது அண்டகார விறுத்தி பரோட்சமாக இருந்தாக்க அகத்தாபாவணும் ஒரு பாதியை போக்கும் அது அபனாபாரம் திடமாட்சன்னு சொன்னாக்க அபரோஷமாகும்போது இன்னொரு பாதியை போக்கும் அதாவது அந்த விருத்தியும் அகண்டவார விருத்தியும் பொருள் அனைத்தையும் தரு புராணனாய் எல்லா பொருள்களையும் தரக்கூடிய எல்லா பொருளும் சொன்னால் கர்மகாண்டிகளுக்கு போகபாகியம் பக்தி காண்டிகளுக்கு பக்தி அதாவது அன்பு அடிப்படையிலே அவர் செயல் செய்யக்கூடிய சூழ்நிலை ஞானகாண்டிகளுக்கு சாதனங்கள் கொடுக்குறார் இதை எல்லாம் பொருள் அனைத்தையும் தரு பிராணனாய் பழையவனாய் ஏகனாய் ஒருவனாக தான் இருக்கார் ஏகனாக்கி இறையாகி நமக்கு எல்லாம் அவர் எப்படி இருக்கார் வானவனா எங்கும் உள்ள பரமீசனம் ஆதாயம் போல் இருந்திருக்கார் பரிசின்னமாக ஒரு இடத்திலிருந்து இருக்கிறதில்லை கைலாசத்தில் ஒரு இடத்திலிருந்து விட்டு ஆட்சி பண்ணுறார் வைணத்தை ஒரு இடத்திலிருந்து ஆட்சி பண்ணுறார் வெண்ணில் சூரியனாக இருந்து ஆட்சி பண்றார் அப்படிங்கிறது இல்லை ஆகாயம் போல எங்கே நிறந்திரே இருக்கிறார் அப்படின்னார் ஈசனாம் எல்லா ஐஸ்வர்யங்கள உடையவர் அந்த பிரனோஸ்வரவுமே இங்கே விவகார காலங்களில் ஈசனாக காட்சி அளிக்கிறார் காலவரமாக இருக்கார் யோகியாவுல ஒருத்தனியே என அப்படிப்பட்ட யோகிகள் என்ன பண்றாங்கன்னா இதனை உணர்ந்திருக்காங்க அவர்கள் மாமரை ஒதுக்கி உரைக்கும் என்று யோகியாவிட ஒருத்தனே என சொல்கிறது ஒருக்கிற சுருக்கி வே பெரிய வேதமானது சுருக்கமாக தான் சொல்றது அவர் எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகிறார் என்பதை யோகிகள் உள்ளத்துல தான் புகுந்து சொல்லப்படுகிறது அவரே யோகியா அந்த யோகநிலை அடைந்த மூச்சுக்கள் முத்தவளாகி அவருடன் சொல்கிறார்கள் ஆகவே யோகியாயுல ஒருத்தனே என மாமரை ஒழுக்கி உரைக்கும் ஆவலத்தை சுருக்கி ஆகவே பிரம்மஸ்வரூபம் எங்கு நிறைந்தது அது பிரம்மஸ்வரூபம் ஆயினுடைய சம்பந்தம் ஏற்படும் போது அந்த மாதிரி மயக்கத்தில் நீத்தணுமான்னு சொன்னாக்க அகண்டா கார விருத்தி உற்பத்தி பண்ணணும் கண்டாகாரி விருத்தியிலிருந்து அகண்டா கார்த்தி வந்தாத்தான் அந்த விருத்தினால் ஆவணம் பங்கமடைந்து அந்த மோகத்தை செய்யக்கூடிய தெரியாமை அஞ்ஞானத்தை போக்கும் அஞ்ஞானத்தை போச்ச போ போனாக்கா நிலையிலே எல்லோரும் பிரவசுரமாக ஆனந்தமாக இருக்க முடியும் அது வரைக்கும் கிடையாது அது வரைக்கும் எப்படி இருப்பாங்க சுதக்கங்களும் மாறி மாறி வரக்கூடிய ஒரு நிலையில் தான் இருப்பாங்க சுகம் வரும்போது சந்தோஷமும் துக்கம் வரும்போது வரத்தான் செய்யும் அது வரும்போது ரெண்டு சமபாவனை பழகினா தான் சரியாக போகும் சவபாவனை பழகிறதுலாம் நிரந்தவளுங்கிறது அபியாசம்னா தான் வரும் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்துடுறதில்லை இப்படி வாழ்க்கையில் எல்லோருக்கும் சோதுக்கம் கலந்தால் வரும் மிச்சின கர்மங்களும் சமயத்தில் சாபானை மயின் மன அமைதிக்கு இடம் கொடுக்கும் அதில் எந்த இடம் கால நேரத்தில் அபியாசம் பண்ணாக்க அனுபவத்தை வரும் அகண்ட காரியத்துக்கு இவ்வளவு வேலை இருக்கு இவ்வளோ வேலையும் முடிஞ்ச செய்யலாம் செஞ்ச லாபம் இதில் நஷ்டம் பண்ணவும் இல்லை அவ இந்த ஜென்மத்தில் முடிஞ்சவரை செஞ்சு தொடரலாம் ஆகவே நேற்று செய்யக்கூடிய காரியங்கள் நம்ம வாய்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த ஜென்மத்திலேயே சாதனங்கள் மூலமாக அந்த கண்டகா அபிவிருத்தியை பெருகிக் கொள்வோமே ஆனால் ஜென்மத்துக்கு வேலை குறையும் ஆகவே இதை வேதம் சொல்லுகிறது என்று சொல்வார் பாகமென்பர் பகுதி பரணோ ஏகம் என்பர் சிலர் அணுவு கனவு ஆகிமற்மப்படியாம் என்பர் யோகி உள்ளதெல்லாம் என்பது உண்மையாம் பாட்டில் மதவாதியில் போய் சொல்றார் என்ன எல்லாருக்குமே அதிகம் பிடிபடுறதில்லை அதனால் அந்தந்த மதவாதிகள் அந்த கணக்கு சுத்தம் இல்லாதனால அந்த பரம்பொருளை பற்றி பலர் பலருமான சொல்கிறார்கள் அதில் சில இடத்து சொல்கிறேன்னு சொல்கிறார் பாகம் என்பர் பகுதி பரமனோடு அதாவது இந்த பிரம்மஸ்வரூபத்தோடு பாகம்னா பின்னம் ஒரு பகுதி இந்த மூலப்பிரகிருதி பின்னமாக இருக்கிறது என்று சில சொல்லுவார்கள் சில பேர்கள் இல்லை ஏகம் என்பர் இல்லை இல்லை பிரம்மத்தோடு ஏகமாக தான் இருக்குங்கிறார் அப்படிப்பட்ட நிலை ஒன்று சில பேர் சொல்றதுண்டு சில பேர்கள் அணுவுக்கும் அணு என்று எது அணுவும் சொல்றமோ அதுக்கும் அணுவாகி இருக்கிறது அது என்று அந்த சில மதவாதிகள் மற்றும் மாறாக சில மதவாதிகள் அது அப்படியாம் என்பார் அதே போல மகத்துக்கும் மகத்தின் சில மத சொல்லுவார்கள் ஆனால் யோகி தத்துவம் அடைந்த அபரோஜானம் அடைந்தவர் என்ன சொல்றார் உள்ளதெல்லாம் உண்மையாம் என்பது இவ்வளவு சொல்கிறீங்க இருக்கிறதுலாம் ஒரே வசதி அது சத்து வசதி அதே சித்த ஆனந்தமாக இருக்கு வேறு கிடையாது எல்லாமே கேர்த்திக்கலாம் ஆனாலும் ஒரே வசதியாக இருக்குது ரெண்டு வருஷம் மூணு வர்ஷம் கிடையாது அவனு கிடையாது மகத்தும் கிடையாது அது பின்னா சக்தி இல்லை சக்தி இல்லை எதுவுமே கிடையாது ஒரு வசூ திற இல்லை ரெண்டாவது தோற்றுவதே அது வெறும் நித்தியாவசிய வாசமாக இல்லை மித்தியார்த்தன்மை இருக்கிறதுனால ரெண்டாவது ஆகாது ரெண்டாவது ஆகாததுனால வசதி ஒன்று அதனால அது சோதுக்கங்களுக்கு ஏதுவாகாது சத்தியபுத்தி இருக்கிறதுனால தான் சோதுக்கு ஏது மித்தியார்த்த நிச்சயம் வரும்போது சோதுக்கத்துக்கு ஏதுவாகாது அது என்ன பிரபின்னமா பின்னமானா அணிவு சரியம் நிச்சயமா சொல்ல முடியாது பிறகு சம்மந்தம் இருக்கா சம்பந்தம் இல்லையா கர்ப்பியூ சம்பந்தம் இருக்கு வா சம்பந்தம் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு வசுவை உணர்ந்தவன் ஞானி அதனால அந்த பரம்பரம் ஒன்றுதான் இருக்கிறது ஆஸ்தி கஞ்சனா அற்பமில்லை கடவுன் என்று யோகிகள் சொல்லுவார்கள் என்று சொன்னார் என்னையோர் நினைப்பவர் எங்கேனோ ஒருவனவன் தன்மதியை கடந்தருளால் தன் இதய குகைதனில் பொன்மையனாய் புராணமாம் ஊடனாய் பொருந்தினில் அந்நியம் அபர அறிவான் அவன் பரமத்திடை அடைவான் பாட்டி முடிக்கிறார் என்னை உற நினைபவரில் என்னை பொருந்துமாறு அதாவது பர்மநிலை அடையணும் என்று நினைப்பார்கள் சிந்தனை செய்கிறார்களே மூச்சுக்கள் அதே மூச்சுக்கள் இடையே எங்கேனோ ஒருவன் அவன் தன் மதியை கடந்து அவளால் தன் இதய குகைதண்ணில் பொன்மையனா புலானாம் புராணாம்புழன் ஆய் பொருந்தும் அவனுக்கு தான் கிடைக்குமா மூச்சுக்கள் பேர் இருக்காங்க அதில் யாராவத்தான் கிடைக்குமாங்கிறார் மற்றவர்களுக்கு ஏன் கிடைக்காது எல்லாரும் கிடைக்கிற வசூ தான் இது வந்து போட்டி இல்லை பத்து பேர் போட்டி போட்டால் ஒருத்தர் ஜெயிக்கிற மாதிரி அல்ல எல்லாரும் பறிச்சுமா இருக்கு கள்ளிக்கூட பறிச்சுமா இருக்கு பள்ளிக்கூடத்தில் நூறு பிள்ளை எழுதுகிறான் நூறும் பாஸ் ஆகலாம் இப்படி ஏன் பெயிரானங்க அவனுக்கு வா வாங்கும் சக்தி இல்லை எழுதும் சக்தி இல்லை அதான் காரணம் எல்லோரும் பள்ளி மாணவர்கள் தான் இப்போ மூச்சுக்கல்ல எல்லோரும் அந்த நிலை அடையாத காரணம் அவர்களுக்கு அந்த வாங்கும் சக்தி இல்லாததான் காரணம் அதான் சொல்கிறார் என்னை உர நினைப்பவரில் கடத்திலே எங்கேனும் ஒருவன் அவன்தான் தன் மதியை கடந்து செல்கிறான் அந்த கண்ணத்தில் அபிமான செல்கிறான் அந்த கண்ணத்தில் அபிமான வருவான் அகிஷ்டானத்தில் அபிமான வரும்போது ஆனால் போயிடும் அதிஷ்டானத்தில் அபிமானன் வருகின்ற குறைந்த காலத்தினால்தான் அந்த காலத்தில் அய்மான அபிமா அந்த கண்ண அபிமான என்ன அர்த்தம் புறப்போழு ஆகிரகம் தான் அது அபிமான அந்த புறப்பொழு ஆகிரகம் குறைய குறைய அகப்பொருள் ஆக்கிரகம் மேலோங்கும் அவளால் என்னுடைய கிருபையினாலே தன் இதய குதைதனில் இருதயாகாசம் என்று சொல்லக்கூடிய அதிலே பொன்மயனாய் பிரகாசம் பொருந்தினாய் தேஜோமயனாய் புராணாம் அதான் இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு புராண புருஷப் பிரதிபாதனம் புராணனாம் படையோனாம் புடனாய் நிறைந்தவனாய் பொருந்தும் அவன் அடைவான் எனில் என்று வேதம் சொல்கிறது அந்நியமது அற அறிவான் அவன் இந்த மாயை மாயா காரியங்களுக்கெல்லாம் அந்நியம் இல்லாமல் அதாவது கற்பி சம்பந்தமோடு கூடியது என்று அறிவான் பரமத்தின படமத்திடையடைவான் வேளாண் பரமசுரமாகின்றான் இதுதான் அவனுக்கு ஆய் பகவான் கேஜி ராஜ் தான் சொல்றார் மாயும் மாவுடர் அனைவர் ஒருவனே என்னை ஆயும்துளா ஆயுமாவர் அனைவர் வாழ் ஒருவனே என்னை அறிந்து முடிவா நையா அப்படின்னார் மனுஷியானம் சாஸ்திரிய ஆயிரத்தி ஒருவன்னு உடம்புல பேர் இருக்காங்க ஆயிரம் பேர் வச்சுக்கிட்டோம்னா அல்லது அனைவரும் பேர் வச்சிட்டாலும் அதில் ஏதோ ஒருவன்தான் என்னை தெரிந்து அந்த லட்சியத்தை அடைகிறான் மற்றொரு அடைவதில்லை ஏன் அடைவதில்லை எல்லோரும் அடைய தகுதி இருந்தும் கூட அவளுக்கு முயற்சி இல்லாததான் காரணம் அதே தான் இங்கே சொல்கிறது இந்த பரம பரமத்தினுடைய அடைவது சில பேருக்கு கிடைக்க முடியாது எல்லோருக்கு கிடைக்காது அப்போ கிடைக்காது வந்து ஏன் முயற்சி பண்ணுன்னு நமக்கு கிடைக்கும் கிடைக்க நம்ம இஷ்டத்தில் முயற்சி பண்ணணும் அது நிலையின் நிலநே பண்ண முடியாது பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் பையன் படிச்சல நூறு பேர் போய் பிள்ளைகள் போகிறேன் இவனும் ஒருத்தன் நான் என்னத்தை பாஸ் ஆக போகிறேன்னு போனான்னா அது இப்போ மாணவனுக்கு லட்சணமாக இருக்கும் போய் பார்ப்போம் இதை முயற்சி பண்ணி பாஸ்க்காக ஆகலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கணும் சரியாக படிப்படல்தான் இருந்தாலும் பார்ப்போம் இது ஈஸ்வருக்கு பிள்ளை கும்பிட்டு போகிறேன் ரெண்டு தேங்காய் அவரைக்கான பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் அவரு தான் அனுப்புகிறேங்கிறதாவது பாஸ் ஆகலாமே என்று இப்படி ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை இருந்தாக்கா நான் பாஸும் ஆகலாம் அப்படித்தான் படிச்சுக்கு போகிற பையன் நான் இருக்கணுமோ இல்லையா நான் என்னத்தை படித்தேன் ஃபெயிலாக போகிறேன் அப்படி இது படிச்சுக்காமல் போகணும் போகவே தேவையில்லை படிக்கவே தேவையில்லை அதுபோல் ஊச்சிக்கலா உள்ளவர்கள் எனக்கு என்னத்த ஞானம் வரப்போகுது இது படித்து என்ன பிரயோஜனம் காரு பைக்கில் ஆகிக்கல இந்த படிப்பு இதை படிச்சா காசு கொடுப்பாங்களா அப்படி என்ன அப்புறம் எதுக்கு படிக்கணும் அப்படியே சில பேர் சொல்றது படிப்பு ஆறு வாய்ப்புலாம் படிப்பான் மயமாய் அதிகாரி வேறுபடா நிற்கலனாய் ாம் சிவனேனி ஜகத்தான தன்மையினை அருள் என்ன தபோதனரோர் தனையொழிய இன்மையினான் அப்பரிசை இன்னம் அவர் கடுத்துரைப்பான் ஒன்பதாவது மாயா விருத்தியாயம் இந்த முன்னா எட்டாவது தியாகத்தில் பிரம்மத்தை போய் சொன்னார் இப்ப மாய போய் சொல்ல ஆரம்பிக்கிறார் நின்மலமாய் மலம் குற்றங்கள் அதிர்த்தம் இது இல்லாதுன்னு அர்த்தம் நின்மலம் அவிகாடி பரணாமடைகிறது இது பரணாமடியோ இல்லை வேறுபடா நிற்கல நாய் களம்னா வடிவம்னு அர்த்தம் நிற்கலம் வடிவம் இல்லைன்னு அர்த்தம் பலவிதமான வடிவங்கள் இல்லாத அதாவது வேறுபடா நிற்கல நாய் சின்மயனாய் அறிவுடிவுமாய் நித்தனாம் நான்கு வித அபாவம் என்று இருப்பது நித்தம் அடிப்படை நித்தனாம் சிவனே பரமசிவனே நீ தேவரீர் ஜகத்தான தன்மையினை அருள் என்ன தபோதனர் இந்த பிரபஞ்சமாக பிரம்மசுவரமும் சொன்னீங்களே முன்பு அது பிரபஞ்சம் தோற்றுதே அதை பற்றி நான் சொல்லுங்க நீங்கள் என்ன என்று கேட்க தற்போது நான் என்ன என்று கேட்க ஓர்தனையொழிய இன்மையினான் சமானமற்ற தன்னை தவிர வேறு இல்லாத நிலை உள்ள அந்த பிரம்மசுரமும் இப்பரிசை அப்பரிசை அவர் கேட்ட அந்த கேள்விக்கு இன்னும் அவருக்கு எடுத்துரைப்பான் தொடர்ந்து அவர்களுக்கு எடுத்து சொல்கிறார் என்று வைஷ்ணவ பகவான் முனிவர்களுக்கு சுதமாமன்வர் தலைமையில் சொல்கிறார் அர்த்தம் ஆக அவர் இங்கே சொல்கிறார் மீண்டும் அந்த சிவருமான் காணபுரமென்ற இருந்து கொண்டு காரிபூர்வமாக இருக்கின்ற அவர் காணப்படும் இருந்து கொண்டு பிரம்மத்தை பற்றி சொன்னார் அரிஷ்டினத்தை பற்றி என் ஆர்வமாகிய மாயை பற்றி இந்த அத்தியால் சொல்ல ஆரம்பிக்கிறார் என்று சொல்றார் என்னுழியவில்ல ஜகம் யானூருவல்லேன் உன் நிலோருவாயை உலகுக்கு முதலாகும் நன்னுருவமான வெனையன்றி அதனாலும் தன் இயல்வினா நிகழ்வுற தகுவதென்றால் ரெண்டாவது சொல்றார் என் ஒழிய இல்லை ஜகம் இந்த ஜகமானது என்னை தேர்வு வேறு கிடையாது ஒரு துவபாதானம் என்னை வேறு கிடையாது என் துவத்தகம் தெரியும் இருக்க போல யான் அவ் உருவல்லேன் அப்ப இருந்தாலும் கூட அது ஜகம் உருவம் நானாக மாட்டேன் நான் ஜகம் நான் அல்ல என்னை தேர் ஜபமும் இல்லை தன் தன்மை தெரிய கிடாமல் வெற்றமா தோற்றுவது இது வருத்தம் அதனால என்னுடைய வெள்ளை ஜகம் யான உருவம் அல்ல கிடையாது உண்மையில் விசாரித்து பார்க்கும் இடத்து ஒரு மாயை உழவுக்கு முதலாகும் நான் காரணம் இல்லை இந்த உலகத்துக்கு மாயை தான் முறப்பருகிதான் மாய எங்கிருந்து வந்தது அறிந்து வச்சுன்னு எப்படி வந்ததுதான் நன்னுருவமான வெனை அன்றி அறியுடி மா இருக்கின்ற எண்ணெய் தவிர அது அந்த மாயானது நாளும் ஒவ்வொரு கணமும் தன் இயல்பு நான் அது பரிணாம அடையக்கூடிய ஒரு இயல்பு தன்மையினாலே நிகழ்வுரத்தகுவது என்றால் அன்று அது தன் இஷ்டத்துக்கு எதுவுமே செய்யாது என்னுடைய தனிதான் விஷயத்தினால நான் அனுமதி கொடுத்தா தான் செய்யும் அது தன் இயல்பு இயல்புனா நிகழ்வுற தகுவது அன்று அது விரும்புபடியே செய்யாது சுதந்திரம் கிடையாது வேறு என்னுடைய அனுமதியின் பேரில் பரணாமடையும் பரணாமது உண்டு ஆனால் பரணாமடைய முடியாது உத்தரவு கொடுத்தாதான் வண்டி வாகனங்கள்லாம் வச்சுருக்காங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க புரென் சத்தம் போயிட்டே வரும் ஆனாலும் உட்காந்து ஓட்டலாக தான் செல்லும் இல்லை புரன் சத்தம் கொடுத்து தான் கேட்கும் இதெல்லாம் கேட்டே கேட்கும் அப்புறம் உக்காந்து அனுமதி கொடுத்தேன் அது புரென் போயிடும் அதே புர சத்தம் தான் அதுபோல் இந்த மாயையானது அநீச்சினிய மாயை எப்படியோ சம்மந்தப்பட்டு விட்டது அதற்கு நான் அனுமதி கொடுத்தேன் பரிணாம அடையும் இல்லை பரிணாம அடையாது என் சன்னிதானத்தில் பரணாமடைந்து உலகமாக தோற்றும் ஆகவே என்னுடைய அனுமதி இல்லாமல் செய்யாது ஆனாலும் உலகத்துக்கான மாய்தான் நானும் அல்ல அதான் முதற் காரணம் உபாதான காரணம் அதுதான் நான் ஒருத்தவபாதான காரணம் பிரம்மம் ஒருத்தவபாதானம் மாயை பரணபாதான காரணம் பிரம்மத்தின் சதனத்தின் வருத்தமம் மாயின் பரணாமே பிரபஞ்சம்னு சுருக்கமாக சொல்லது உண்டு சேதனம் அதான் பிரம்மஸ்வரூபம் அதனால் விவரத்தாதனம் அந்த விவரத்தன்மையை எவ்வளோந்தளவுக்கு திடம் இருக்கோ மாயின் சம்மதிமில்லையான திடம் வரும் இல்லைன்னா இந்த மாய் சம்மந்தப்பட்டாக்கா இருக்குன்னு சொன்னால் பிரச்சனை வந்துடும் அப்போ பிரம்மம் விகாரி ஆயிரம் மலமாயிரும் மின்மலம் ஆகாது விகாரம் ஆயிரும் அதனால் அந்த சம்பந்தம் இல்லை சம்மந்தம் இல்லாத ஒன்றியனத்தில் சம்பந்தம் போல தோற்றதில்லை அதுதான் மயின் சாமர்த்தியம் அத்தை சாமர்த்தியத்தை தேடிந்து விசாரித்து சம்மந்தம் போக தோன்ற வழி இல்லை நிச்சயம் பண்ணால் ஞானம் பண்ணு போயிடும் அத்தை ஞானம் துக்க நிவர்த்தி ஆனந்த பராத்த அடையலாமொழியை மற்றொரு அடைய முடியாது இது என்ன ரொம்ப என்னமோ சொல்லிட்டு போகிறீங்க பெரிய வேலையாக இருக்குமென்னா இது ஒரு பெரிய வேலை இல்லை விசாரம் திருஷ்டிக்கு சின்ன வேலை தான் ஆனாலும் பழைய அழுக்குகள் வாசனை இருக்கு அது தடுப்பு தடுக்குது இதே போல சுலபமான உலகத்தில் கிடையாது அழுக்கந்த கணக்கு இதே போல கஷ்டமானது உலத்தில் கிடையாது சுத்தாத கணவன் இருந்தால் மிகச் சுலபந்தான் அழுக்கந்த கஷ்டம்தான் ஒரு சாமானம் பலம் உள்ளவனும் தூக்குது அனாயசமாக தூக்கலாம் பலம் இல்லாதவன்தான் ஐயோ இது யாரையா தூக்கப்போன்னு தந்துக்கப்படணும் பலம் உள்ள பாரு இது என்ன என்ன பேசுகிற தூக்கிடுவோம் அப்படிமா ஆனால் பேச எந்த பலம் தான் காரணம் அப்படி போல இங்கே அந்த கணக்கு சுத்தம் தான் காரணம் சுத்தம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அது அந்த மிகச் சுலபந்தான் மிக மிக சுலபம் இதை விட சுலமான உலகத்துல எதுவுமே கிடையாது ஆனால் அடுத்த ஆண்டுக்கானது இதை கஷ்டமான எதுவுமே கிடையாது இத்தகைய மாயாவிகாரத்தை பற்றி இந்த இரண்டாவது சொல்லிவிடுகிறார் யாதொண்டு ஒருவராலே எனும் அறியப்படாத இயல்பாமென் ஆதிமுடிவின்றி சக்தி அந்தமாயே அதனாலே பேத உலகமுண்டாகி பிறங்கும் அதனால் பிறர்க்கென்றும் போதப்படாத என்னால் ஆய் உள்ள பொருள் பொருள் எல்லாம் ஈஸ்வர கீதையில் மாயாவிற்காரத்தியாயம் மூன்றாவது பாட்டு மாயை அதனுடைய காரியம் பற்றி சொல்லி அந்த மாயை அதனுடைய காரியங்களை தாண்டி இருப்பவன் எவனோ அவன் ஞானம் அடைந்தவன் முத்தி அடைந்தவன் சிறப்பு பரமானந்த பிராப்தி அடைந்தவன் என்று சொல்லப்போடும் என்று சொல்வார் இந்த பாட்டில் யாதொன்று ஒருவராலேனும் அறியப்படாத இயல்பான் எந்த ஒரு வஸ்துவானது அது எவ்வளோ பெரிய பண்டிதையாக இருந்தாலும் அவரால் அறிய முடியாது தத்துவானி ஈஸ்வனை தவிர மற்ற எல்லாரையும் மறைக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அவனும் சக்தி மற்ற தத்துவானை தவிர யாருக்குமே அது புரியாது அது பெரிய அரசனாக சரி பணிதாக இருந்தாலும் சரி அறியப்படாத இயல்பாம் அப்படி சுபாவமாக இருக்கின்ற எண் ஆதி முடிவு இன்றிய சக்தி அது எப்படி இருக்கு ஆதி இல்லை முடிவு இல்லை சக்தி போல இருக்கு போல உபத்தொகை செலுத்திக்கணும் மதிமுகம் மதி போன்ற மாதிரி ஆதி உண்ட ஒழியா ஆதி அனாதியா இருந்தாலும் அந்தம் உண்டு அதுக்கு ஆனால் அந்தமில்லா போல தோற்றுது ஆதி முடிவு இன்றிய சக்தி போல சக்தியானது அப்படி போல தோற்றுது அந்த மாயை சக்தியாகும் அந்த மாயை அப்படி தோற்றுது அதனால் பேத உலகம் உண்டாகி பிறங்கும் அநேக நாமரூபங்கள் தோற்றங்கள் இந்த உலகத்திலே காணப்படும் அதனால் அவர் இருக்கிற காரணத்தினாலே பிறருக்கு என்றும் போதப்படாத சாமான்ய மக்களுக்கு எப்போதும் அறிய முடியாததாக இருக்கிறது அடிப்பட்ட என்னால் ஆய் உள்ள பொருள் இப்பொருள் எல்லாம் என்னால தான் இந்த உலகமான நாவ பிரபஞ்சம் தோற்றமே ஒழிய நான் இல்லை என்னன்னு சொன்னால் இது எந்த மாதிரி தோற்றம் கிடையாது நாவ பிரபஞ்சம் தோற்றுவதற்கு அப்படி சன்னிதான விசேஷம்தான் காரணம் பிரம்மத்தினுடைய முன்னிலையில் காந்தி முன்னாள் சேட்டிக்கிற மாதிரி சேட்டிக்கிறது சுதந்திரமாக இந்த மாயைக்கு சேட்டிக்கத்தன்மை கிடையாது பரிணாமடையக்கூடிய யோகியதை இருந்தாலும் கூட சன்னிதான விசேஷத்தினால்தான் பரிணாம அடைய முடியும் இல்லைனாலும் பரிணாமடையக்கூடிய யோகியதை கிடையாது வாகனங்களுக்கு ஓடக்கூடிய சக்தி இருந்தாலும் கூட ஓடுவதற்கு காரணமாக இருக்குன்ற டீசலில் பெட்ரோல் இல்லைன்னா ஓடாது அப்படியே தான் அப்படி போல அதனால் பிறருக்கு என்றும் போதப்படாத என்னால் அறியப்படாத என்னால் ஆய் உள்ள பொருள் இப்பொருள் எல்லாம் அதனால என்னால் தான் இது செய்யப்படுகிறவுடைய மற்ற யாராலும் இதை கண்டுபிடிக்க முடியாது அப்படிப்பட்டது இந்த மாயினுடைய விகாரமாக அந்த உலகம்னு சொல்கிறேன் மாயா விகாரத்தியாயம் மாயினுடைய காரி பிரபஞ்சம் என்னை தவிர வேறு யாருக்குமே தெரியாது என்னுடைய அனுகிரகத்தின் பெற்ற தெரியும் அவ்வளவுதான் யாருக்கும் இது புரியாது தெரியாது என்பது கருத்து ஜோதியானந்தமாகும் தோன்றிட வேறே தொல்லை ஆதி காரணமாம் என்றே அறிவர்கள் ஒன்றாய் நீதியாய் பரமானந்த நிமளவாம் பரமம் நானே வேதியா வெண்ணில் வேறொன் பெரியப்பாடு சொல்றார் ஜோதி ஆனந்தமாகும் நான் எப்படி இருக்கேன் ஞான ஆனந்தம் ஞானொடியும் ஆனந்தொடியுமா இருக்கிறேன் அப்படிப்பட்ட நான் தோன்றிடாத வேறே தொல்லை காரணமாம் என்று அறைவர்கள் இது சாமானிய மக்கள் இந்த பிரம்மத்தை பற்றி எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு தெரியாது அவர்களுக்கு ஆனாலும் தொல்லை அனாதிகாலமாகவே இதுக்கெல்லாம் இந்த உலகத்துக்கு முதல் காரணம் என்றே அரைவர்கள் மேன்மக்கள் சாஸ்திரகர்த்தாக்கள் அப்படி சொல்லப்பட்ட அறிய தெரிந்து கொள்ள விரும்பக்கூடிய முற்றுக்கள் ஒன்றாய் ஏகமாய் நீதியாய் ஒரே பிரகாரமாக இருக்கின்ற பரமானந்த நிமளமா பரமம் நானே மேலுக்கு மேலாக இருக்கிற ஆனந்த குற்றமற்ற பரமம் எதுவோ அது நானே பேதியாத எண்ணில் பிளவுபடாத மாறுதல் இல்லாத என்னிடத்தில் வேறு உண்டாவது பிரிதி ஒன்றில்லை ஒன்னொரு வசத்து உண்டாவது சொல்வது கிடையாது அதனால் இந்த முன்பாட்டில் சொல்ல மாய பரிணாமம் இருக்கு அது மித்தே என்ற அர்த்தத்தில் இந்த பாட்டில் சொல்வார் என்னை தேர வேறு பொருள் இல்லை அப்போது மாயை மாயா காரியங்கள்லாம் இருக்கேன்னு சொன்னாக்க அது ஓட்டில் அதான் சொன்னால் போகலான்னு சொல்லார் போல ஓமே தூவி முடிவின்றிய சக்தி போல அந்த மாயை தோற்று வாஸ்தமாக கிடையாது பாம்பு தோற்று பழகியில் ஒழிய வாசமாக பாம்பு தண்ணி போல தோற்றத்தை ஒழிய காணலில் வாசமாக தண்ணி தண்ணி கிடையாது என்பது போல் இந்த சத்தியானது பிரபஞ்சத்துக்கு சத்தியம் போல தோற்று விசாரதிஷ்டிக்கு மித்தை தான் பெரும் யார் இருக்கிறார்கள் நான் தான் இருக்கிற ஒரே வஸ்து தான் ஒன்று என்ற நிச்சயத்தினால மற்றொன்று இருக்கிறதுன்னு சொன்னால் அது பொருள் இல்லை அது தோற்ற மாத்திரம் அது அத்தியதமன் சொல்றது ம்ைதம்னா ரெண்டு இல்லை ரெண்டு இல்லைன்னு அர்த்தம் ரெண்டு இல்லை தோற்றுதே ஒன்று சத்தியம் ஒன்று மித்தை மித்தை ஒரு பொருள் அல்ல அதனால சத்தியமா இருக்கின்ற பிரம்தான் உண்டு ரெண்டும் காகிதம்தான் இந்த பக்கம் நூறு ரூபாய் இந்த பக்கம் அதே மாதிரி அளவு இல்லை ஒரு காகிதம் வச்சுக்கோங்க ரெண்டும் காகிதம் தான் இதுக்கு நூறு ரூபாய் மதிப்பு இருக்கு அது ஒரு பைசா மதிப்பிட இல்லை ரெண்டும் ஒன்று தானே ஒன்றுதான் இருக்கே அப்படின்னு சொன்னால் ரெண்டு அல்லாது ஒன்று தான் இருக்கு இங்கே அதுக்கு ஆய்வு இருந்தாலும்னா ஒன்றா இல்லாவிட்டேனா ஒன்றுதான் அதுபோல பிரபஞ்சமானதே இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி வாஸ்தவா கிடையவே கிடையாது விசாரதிஷ்டிக்கு விசாரதி திருஷ்டிக்கு ப்ரமம் இல்லை ப்ரமம் இல்லை இருந்தால் விளங்காதா என்று கேள்விதான் அதுதான் மறைப்பேன் அசத்திராபாத காரணம் அவானபாத காரணம் அஞ்சான காலத்தில் பிரமத்தை பற்றி பேச்சே தெரியாது யாருக்கும் இப்போ கடவுள் சொல்கிறாங்கல்ல கடவுளை பற்றியும் தெரியாதனால தான் இல்லைங்கிறாங்க இருக்குங்கிறாங்க அது கடவுள் எப்படியாக இருக்காரு எப்படி எப்படியும் இருக்காங்கிறாங்க ஒன்று கூட சொன்னார் அப்படி மகத்துக்கு மகத்து என்பர் பல ஆனால் அது எத்தனை சொன்னாலும் கூட அது ஒருபடித்தரமாக இருக்க வழிய மாறுதாயில்லைன்னு பாட்டு சொன்னார் அப்படி போல் இந்த உலகமானது தோற்றம் இருந்தாலும் கூட இதுக்கு ஒரு நிலைப்பு கிடையாது இது சச சுலட்சண அணுகச்சினிய பாதி யோக்கிய சொல்லப்படும் தோற்றம் உண்டு இருப்பு கிடையாது தெரியோ திட்டாந்தங்கள் சினிமா திரை காட்சிகள்லாம் அதுதான் தோற்றம் உண்டு இருப்பு இல்லை நல்லா பார்க்குறோம் எப்படி காட்டுது உண்மை போல் தான் அளவு இன்னும் இல்லை உங்கள் டிவிப்பட்டியில் பார்க்குறீங்க எப்படி காட்டு நல்லா தான் காட்டுது தடை பார்த்தா ஒன்றுமே காணுவேன் அதே போல் எங்கேயும் விசாரமாக கை கொண்டு தடை பார்த்தாக்க இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ஆனால் அவச்சார சிட்டி இருக்கிற மாதிரி பானம் உண்டு அந்த படங்களில் வர்றதை பார்த்து அவச்சார சிட்டியினால் ஐம்பது நடிகர்கள் நினச்சி கைதற்றாங்கி உழப்பில் அனைத்து நிற்க நிச்சயித்தார்களால் அன்றி இன்மை அறிந்தவர் அல்லாமல் மீண்டும் சொல்றேன் இன்மை அறிந்தவர்கள் இப்படி மித்தியாச நிச்சயத்தை தெரிந்து கொண்டவர்கள் ஆதலால் அவர் இருக்கின்ற காரணத்தால் என்றும் இஜகம் தான் அது யான் என எப்பொழுது இந்த பிரபஞ்சமானது நானே நிச்சயிக்கப்படுகிறது பிரம்மந்தோடைய பிரபஞ்சம் இல்லை அப்படி என்று இவ்வாறாக ஒன்றுமாககமாகி உழப்பில் அனைத்துமாய் கெடுதல் இல்லாத எல்லாமாயும் நிறல் கண்டு இருக்கிறதை பார்த்து இவர் நிச்சயித்தார்கள் ஆளதை ஞானிய நிச்சயம் தான் திரிசிய பதார்த்தங்கள் தோற்றம் உண்டானாலும் கூட அது ஒரு பொருளாக கருதல் இல்லை பிரபஞ்சம் மித்திய உண்டு அது நிச்சயம் வந்த காரணத்தினாலே அவர்களுக்கு பிரம்ம உண்டு தான் ரெண்டாவது தோற்றுவதே இல்லை இது எப்படியா முடியுமனா விசாரத்தினால தான் வரும் சும்மா வந்துடாது நமக்கு ஒரு நண்பன் ஆபத்தாக இருந்தான் ரொம்ப கெடுதல் பண்ணிட்டு மோசமெண்ட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க அவன் நான் தெருவில் போயிட்டு இருக்கான் பார்க்கும்போது இங்கே எண்ணம் என்ன எப்படி உண்டாகுது மனுஷன் ஒன்று தான் உண்டாது இந்த பயிரல்லவா நம்ம ஏமாற்றிட்டு போனான் அவன் என்ன பண்ணுறது இப்படி செஞ்சுட்டு போயிட்டான் அப்படியே என்ன ஓடிட்டே இருக்கும் உள்ள ஏன் ஓடுது சொல்லுங்கமா அப்பா சாப்பாடு போகிறான் இங்கே ஓடி போடணும் எத்தனையோ பேர் தெளிவில் போகிறாங்க அது என்ன வருதா ஆடு ஆ ஆனால் பார்த்த உடனே வந்துடுது அப்புறம் அவன் பிறகு சேர்த்து உழைச்சி போகிறான் அப்படின்னு விட்டுறாங்க அப்புறம் இது பிரபஞ்சம் தோற்றம் இருந்தாக ஞானிகளுக்கு எப்படி இருக்கு உண்மை போல தோட்டுக்கா இது என்ன இருக்கு இது வரும் தோற்றம் தான் சரி உதாசனம் என்று தான் அவனுக்கு என்ன ஓட முடியாது சத்தி புத்தி அதனால தான் அவ சொன்னார் தீயாரை காண்பதும் தீது திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீது தீயார் குணங்கள் உரைப்பதும் தீது அவரோடு இணங்கியிருப்பதும் தீது என்ன எல்லாம் சேர்ந்தா தீயாரை காண்பது எப்படி தீது ஆகும் அப்படின்னா இப்படித்தான் பார்த்தோன்னே இந்த எண்ணம் ஓடும் அதான் தீது அதான் தீது என்ன காண்பதும் தீது திருவற்ற அவனுக்கு ஒரு செல்வம் இல்லை ஒரு நன்மை இல்லாதவன்னு அர்த்தம் தீயாரை காந்தியது திருவற்றி தியாரை காந்தியது திருவற்ற தீயார் சுவர் கேட்பதும் தேது அவர் சொல்லி கேட்டாலும் நம்ம கடலில் தான் வரும் தீயார் குணங்கள் உழைப்பதும் தெரியுது அதை பற்றி பேசிக்கிட்டோம்ன்னா கூட அது எவனா போய் சொல்லிவிட்டாலும் அதை சாண்டுக்கு வந்துடுவாங்க நல்ல சில விட கெட்டவ செலவிடா உதாசை விட்டு அதன் பிறகு அவரோடு இணங்கியிருப்பதும் தெரியுது அவள் சேர்ந்து இருந்தாக்கா அதை விட பெரிய தீயது அதுதான் இது இப்படி நல்லவர்கள் சொல்றார் நல்லாரை காண்பதும் நன்றி நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றி நல்லார் குணங்கள் உரைப்பதும் என்று அவரோடு இணங்கியிருப்பது நன்றியே நார் நல்லாரை பார்த்தவொன்னே நல்லது நமக்கு ஏற்படும் இப்போ பெரிய நல்லாவே கெட்டிக்காரன் புத்திசாலி புறப்புகாரை தர்மசிந்தன உடையவன் வச்சுக்கோங்க பார்த்தவொன்னே குணங்கள்லாம் மனசில் ஓடும் நல்லா பெரியவாழப்பா நல்லா இருக்கும் நல்ல மனசன் அந்த மாதிரி நமக்கு வரலையே என்று தான் இங்கே போகும்போது அவனை பற்றி கருது ஏற்படாது நல்ல மிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று அவர்கள் சொன்னால் நாம் கேட்கலாம் அவர்கள் நல்லார் குணங்கள் உழைப்பது நன்றி அவரை பற்றி பேசினாலும் நல்லது தான் அவன் சொன்னால் கூட அவன் சந்தோஷப்படுவான் நம்மளை பற்றி நல்லா பேசிக்கிறாங்களா பரவாயில்லையே அப்படின்னு சந்தோஷப்படுவான் அவரோட இணைஞ்சிருப்பது நன்று அவரோட சந்தோஷப்பட்டு இவரு காரியங்களும் நாம் செய்யலாம் அவர்களும் நம்ம கா நம்மளால் இதான் நல்லவர்களுக்கு அடையாளங்கிறார் அவர் ரெண்டு பேருக்கு அடையாளங்கள் வச்சுதாங்கிற அதுபோல் பிரபஞ்சத்தை ஞானிகளை பார்த்த மாத்திரத்திலேயே அவர்களுக்கு மித்தியாத்த நிச்சயம் ஓடிக்கிட்டே இருக்குது மனசில் இவரும் பொய் இவரும் தோற்றம் இது என்ன இருக்குது நான் ஒரு பிரபஞ்சத்தில் வெறும் துக்கம்தான் இருக்குது அத்தியிடம் துக்கம் நித்தியம் கண்டம் பிரமும் சத்தியம் சத்திய சித்தானந்த நித்தியம் பூரணம் இது ஒவ்வொரு நாமரூபத்தையும் நீக்கி நீக்கி பார்த்த மன்னா பிரமன்தான் இருக்கவழிய வேறு கிடையாத ஒரு எண்ணத்தையோடு அவர் பார்க்குறாரு அப்படி பார்க்குறதுனால வெளியில் விவகாரம் எல்லாம் அஞ்ஞானி போல தான் இருக்கும் உள்ளத்தில் தான் அந்த பவனை இருக்குது கெட்டவனாக பார்க்கும்போது வெளியில் அந்த பவன் இருக்கா அவன் உள்ளத்தில் தான் அப்படி கும்பறிவான் இல்லையா வெளியில் சரி யாரையும் என்னவோ நமக்கு என்ன கொஞ்சம் போகணும் விவகாரங்கள் எப்படி தான் அப்படி போல இந்த தத்ரிஞானிகள் வெளியிலே காமர் வந்தாலும் கணத்திற்கும் கணத்தில் பற்றார் தாமரை இடைத்தண்ணீர் போல் சகத்தோடு கூடி வாழ்வார் பாவரை என காண்பிப்பார் படிதத்திறமை காட்டார் ஊமர் உணவார் உள்ள துவையாஞ்சீவன் முத்தார் இதான் அவருடைய லட்சணம் லட்சணங்களை தெரிஞ்சுக்கொள்ளதுனால நாம் பழகி நாமளும் அப்படி ஆகணுங்கிறது அர்த்தம் அதுக்காக சொல்றது தெரிஞ்சது எதுக்கு அந்த நமக்கு அழகும் இத உதாரணங்கள் இப்படி சொல்லப்பட்டுள்ளன அதனால இந்த உழப்பில் அனைத்துமாய் நின்றல் கண்டு அப்படி இருக்கின்றதை பார்த்து இவர் நிச்சயித்தார்கள் நிச்சயித்தார்கள் அப்படியே நிச்சயிக்கிறார்கள் சிம்மையானந்த மாதிகள் என்றதோ தன்மையாபரமாக தொன்மையான சுடரால் விகாரம் ஒன்று இன்மையாம கேதம் ஒன்றில்லையால் ஆராது பாட்டு சிம்மையானந்தமாய் திகழ்கின்றது அது எப்படி இருக்கு அறிவடியுமாயே ஆனந்தமாயும் விளங்குகின்றது அந்த வசு பிரம்மஸ்வரபும் அறிவடியுமா இருக்கிறது ஆனந்தடியுமா இருக்கு ஞான ஆனந்தம் சொல்றேன் திகழ்கின்றது விளங்குகின்றது ஓர் தன்மையாய் அது எப்படி இருக்கு ஒரே மாதிரி இருக்கு மாறுதலே கிடையாது பர்ணமாக கிடையாது பண்ணாமல் போன தோற்றம் ஒருத்தர் பாதானம் அதனால ஓர் தன்மையாயும் பரமாகிய சாந்தமாயும் அது எப்படி இருக்கு சாந்தம் எல்லாருக்கும் வருது கொஞ்ச நேரம் போயிடுது அப்படி இல்லை பரமாகிய மேலான சாந்தம் பரமசாந்தம்னா எப்போது ஒரே மாதிரி அமைதியிருக்கும் அது மனமானது பரிபூர்ண சாந்தி அடைஞ்சிருக்கு விவகார காலத்திலும் சாந்தி தான் விவகாரம் இல்லாத காலத்திலும் சாந்தி தான் அந்த அணிமணமானது எப்போது அமைதியாகவே இருக்கும் குழப்பம் கொஞ்சம் கூட கிடையாது மேல் மனமானது கொஞ்சம் மாறலாம் அடையணும் சமுதிரத்தில் மேலே தான் கரையோரமாக அலையடிக்குது நடு சமுதிரமும் ஆள் சமுதிரம் எந்த அலை ஆசை இருக்காதான் அப்படியே இருக்குமா அப்படி போல் இந்த உள்மனமானது அமைதியாகவே இருக்கும் மேல் மனம் கொஞ்சம் விவகாரத்தில் சரணமடையும் தெ அப்படி போல பரமசாந்தம் மேலான அமைதி பரமாவிய சாந்தமாய் தொன்மையான சுடரால் அது சுடர் பிரகாசம் இந்த பிரகாஷம் ஜடப்பிரகாசம் சேதன பிரகாசம் இது தொன்மையான தொடர் அனாதிகாலம் தொட்டே வருது பரம ஏற்பட்டது சொல்ல முடியாது அனாதி அந்தமாதிரிலேயே அது அறிவு ஏற்பட்டது சத்தன்மையும் சித்தன் ஆனந்தன்மையும் அவன் ஏற்பட்டு வியாபாரத்தன்மையும் நித்தி எல்லாமே அப்போ ஏற்பட்டதா வழிய அது உண்டாகி கொஞ்சம் காலம் கழித்து வந்ததுன்னு சொல்லப்படாது அதனால தான் அண்ணாதேன்னு சொல்வது தொன்மையும் சொல்வது தொன்மையான சுடரால் விகாரம் ஒன்று இன்மையாம் எனக்கு மாயே மாயா காரம் எல்லாம் மாறுதல் அடையும் அப்படிப்பட்ட மாறுதல் எதுவுமே இல்லாத அதிஷ்டான சேன பிரமமாகி எனக்கு ஏதும் ஒன்று இல்லை குற்ற இருக்கா எதுவுமே கிடையாது எந்த குற்றம் கிடையாது அதிஷ்டான பாவனையிலே நிலைத்திருக்கிற மனமானது பரமசாந்த மலை குற்றமே கிடையாது அப்படி பரமசாந்த அளவு என்னவே அல்லாவும் பரமானந்தம் சித்திக்குது பிரலய உள்ளக்களை பரமானந்தம் அப்போதான் வெளிப்படும் சுகம் வெளியிலே கிடையவே கிடையாது மன அமைதி ஏற்பட்ட ஒன்னே ஆனந்த வெளிப்படும் சுலித்தி தே பிரபிரமாணம் அங்கே அமைதி ஏற்படுது ஆனந்தும் தோற்று மரப்பின் காரணமாக உணர்வதில்லை அஞ்ஞானிகள் மரப்பின உணர்கிறார்கள் பரமசாந்தி என்று நினைக்கிறார்கள் எப்போது ஆனந்தமாக இருக்கத்திலே மயக்கம் இல்லை சத்திய புத்தி சுதை போயிடுச்சு கொஞ்சம் இருக்கான கொஞ்சம் போயிடுச்சு நூற்றி நூறு போயிடுச்சு போனதுனால மனசு ஆனந்தம் பரிபோன காந்தம் அடையுது அப்போ சத்தான பூர்வமாக பிரதிபிக்குது ஆனந்தமாக தான் இருக்கு அந்த ஆனந்தம் எப்படி இருக்கு அதே விட ஆனந்தம் எதுவுமே கிடையாது தடையற்ற ஆனந்தம் நிறமிஷம் சொல்லுவாங்க தடையே கிடையாது இல்லை விவகார காலத்தில் இருக்குன்னா மேல் மண்டலத்தில் கொஞ்சம் சரணமே கிடையாது கீழ் மண்டலம் எதுவுமே கிடையாது விவகாரம் முடிஞ்ச ஒன்று பழையிலை வந்துடும் அமைதி வந்துடும் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஞானிகளுக்கு உண்டு அண்ணா அதைத்தான் நான் சுபாசித்தமாக பெற்றிருக்கிறேன் என்று பிரம்ம நிலையிலிருந்து அதீஸ்வரன் பேசுகிறார் என்பது கருத்து மற்றில் வேதமா கவற்று ஆனந்த சக்தி எண்ணிலேயின் மாய யாதியா வணிங்க வந்த மாயவாணி லேமனத்தினால் இணைஞ்சிடப்படாத அவ்வியத்தமாக நிற்பனான் எவ்வளவு பாட்டு என் அங்கம் அற்ற ஏகமே நீடைய உடம்பு எப்படி இருக்கு நாசம் ஒரே சரீரம் அப்படின்னா பிரம்மசுவரம் ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம் அதுதான் என்னுடைய உடம்பு இங்க காணப்படவில்லை சுத்தப்படவில்லை என் அந்தமற்ற ஏக மேனி என்னில் பேதமாக்க அப்படி இருக்கும்போது என்னிடத்திலே பேதப்படுத்தவதற்காக அவற்று அனந்த சக்தி அந்த சக்தி இருக்கின்றனவே ஏராளமான சக்திகளாக பிரிந்து எண்ணிலே அவற்றின் மாயாதியாய் அதை என்னிடம் ஆதாரமாக கொண்டு மாயை மாயா காரியங்களாக பரணம் அடைகிறது மாயை ஆதியாய் வனைந்த அப்படின்னா உண்டான முதலாவதாக உண்டான அதன் மூலம் அந்த மாயான வானிலே மாய என்று சொல்லக்கூடிய ஆகாசத்திலே மனத்தினால் இந்த மனதை கொண்டு நினைந்தப்படாத அவ்வியத்தமாக நிற்பேன் நான் மனது கேட்டால் மனது வாக்கு எட்டாவதோ வசதி மனு ஓச்சராயணும் மனதுக்கு வாக்கு எட்டாது எந்த வசூல் இல்லத்தில் எண்ணமானது சென்று திரும்பி வருகிறதோ எந்த வசூல் இல்லத்தில் வாக்கானது செயல்படாமல் திரும்புகிறதோ அந்த வசதி யாரிக்கிறாயம் இப்படின்னு கருத்துக்கள் இதெல்லாம் அப்படிதான் சொல்ல முடியும் நிரகுண அஷ்டோத்திரமெல்லாம் எதிரிலே சொல்ல சொல்லாமல் குணங்களற்ற உன்னுக்கு குணங்கள் எப்படி சேரும் குணங்கள் இல்லாமதான் சொல்றது அதனால இந்த குணங்களற்ற வஸ்துவுக்கு குணங்கள் கற்பிக்க முடியாது என்று சொல்லலாம் ஆகவே இந்த அனந்த சக்தி இருக்கே அதில் எத்தனையோ சக்திகள் வணங்க வந்த மாயான அந்த முதலாவது சக்தியை இருக்கின்றது வானிலே முதல்ல அதான் ஆகாசமாக மரணாம அடைஞ்சு இப்படிப்பட்ட அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் மனதினால் நிலைக்க முடியாது அவ்வியத்தம் வெளிப்படாமல் இருக்காங்க அவ்வித சக்தியாக தோட்டுகிறது இப்படி இதுதான் மாயாவை காரணம் அத்தியாயம் மாயினுடைய காரியங்கள் இப்படி இருக்கு ஒரு சக்தியா பரணாம அடைது அணுசக்திகள் எழில்லா சக்திகள் ஒவ்வொரு சக்தியும் ஒரு காரியம் பார்க்குது என்ன ஐயா ஒன்னும் புரியல என்ன நம்ம உடம்புடைய பாத்துக்கோங்க எத்தனை சக்திகள் செயல்படுவாருங்க கண்ணுக்கு பார்க்கும் சக்தி காது கேட்கும் சக்தி மூக்கு முகரும் சக்தி நாக்கு சுவைக்கும்